பதிசாத்மேஸ்வரும் ாராயணம் மாத்மேயம் விவாத்மானம் பாராயணம் ஹிரதயத்தில் பரமாத்மாவை தியானம் பண்ணுறதுக்கான வாக்கியங்கள் இதெல்லாம் முதல்ல எல்லா சரீரங்களும் அவர்தான் இந்த உலகமே பிரபஞ்சமே பகவான் தான் கடவுளுக்கு வேறாக ஒரு பொருளும் கிடையாதுன்னு சொல்லி அந்த கடவுள் உள்ளத்தினுள்ளே இதான் விஷயம் இது முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களாலையும் நம்ம பார்த்துட்டோம் தஹ்ரம்பி பாபம் பரமேஷ்ம பூதம் பார்த்தோம் இன்னும் விஸ்தாரமாக சொல்கிறது தான் இந்த நாராயண சூத்தம் நாராயணன்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் அந்த மூர்த்தி ரூபம் கிடையாது இங்கே சொல்லக்கூடிய நாராயணங்கிற சப்தம் வந்து ஒரு மூர்த்தி விசேஷம் கிடையாது சைத்தன்ய விசேஷம் சைத்தன்யம்னா சுத்த சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அதனால் வந்து சைத்தன்யத்தை தான் தியானம் பண்ணுறோமே தவிர எல்லா மூர்த்திகளுக்கும் ஆதாரமான வஸ்துவை தியானம் பண்ணுறோம் அதனால தான் சஹசிரசீரிஷம் அப்படி அதை வந்து நாராயணனே ஆயிரம் தலைன்னெலாம் சொல்லக்கூடாது பிரபஞ்சத்தில் இருக்கிற சமஸ்த ஜீவராசிகளும் அவர் தான் எல்லா கண்களும் அவர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா மூர்த்தி துவாரா அமூர்த்திமேவை தியானம் குறுமா நம்ம நினைக்கிறது என்னமோ அப்படி நினைக்கிறோமே தவிர மனசில் நாமரூபங்கள் தெரிஞ்சாலும் இந்த நாமரூபங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைதன்யத்தை தான் இங்கே நாராயண சப்தத்தினால குறிக்கப்படுகிறது அதனால் சகசிரசு சந்தேவம் விஸ்வத பரமான் நித்தியம் பத்திம் விஸ்வஸ்ய ஆத்மா விஸ்வசிய உலகத்துக்கு பாலகத்வாத் பத்தி உலகத்தின் தலைவனை தியானம் பண்ணுகிறேன் எல்லாம் தான் ஈஸ்வரம் ஆத்மேஸ்வரகா ஆத்மேஸ்வரனால் எல்லா ஜீவர்களுக்கும் அதிபதியாக இருக்கிறவர் கீதையில கிருஷ்ணர் இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேர் இந்த க்ஷேத்திர இந்த சரீரத்துக்குள்ளே இருந்துண்டு இந்தேற்றத்தைவணக்கு கஷேத்தேருந்திரு அந்த கஷேத்த இது கௌன்ய க்ஷேற்றம் அபிதீயோ வேக க்ஷேற்ற க்ஷேத்தாப்பி சர்வேற்ற கேராணம் பத்தே நம க்த்திராணாம் பதஜின மகானா கஷேத்திரானாம்ங்கிறது பன்மையில் இருக்குது பதஜங்கிறது ஒருமையில் இருக்குது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் க்ஷேத்திரங்கள் பல உடல்கள் பல உணர்வு ஒன்று உடல்கள் பல உணர்வு ஒன்று உணர்ச்சி வேறு உணர்வு வேறு உணர்ச்சிங்கிறது இமோஷன்ஸுங்கிற அர்த்தத்தை அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் உணர்வுங்கிறது ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் அதில் ஆத்மா நாம் இந்த மனசெல்லாம் இருக்கேன் ஆத்மானா இந்த இடத்துல வந்து பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் உடம்பு மனசினுடைய சேர்க்கை சம்ஸ்கிருதத்தில் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு காரிய கரண சங்காத்தம்னு பேர் காரிய கரண சங்காத்தா காரியம்னா பாடி கரணம்னு சொன்னால் மைண்டு சங்காத்தான்னா காம்ப்ளெக்ஸ் ஆக இந்த காரியகரண சங்காத்தானாம் ஈஸ்வரா க்ஷேத்திராம் பத்தி அப்படி அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆத்மேஸ்வரம் சாஸ்வதம் இதெல்லாம் இந்த வாக் இந்த மந்திர இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை புரிஞ்சுடணும் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு மந்திரம் மனப்பாடமாக இருக்குது அர்த்தம் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் அர்த்தமும் நல்லா மனசில் பதிஞ்சுட்ணும் அப்போ மந்த்ரம் மந்த்ரார்த்தம் ரெண்டும் தெரிஞ்சுட்டு தியானம் பண்ணுறது சுலபமாக இல்லையான்னா ரொம்ப அதி சுலபம் கஷ்டமே கிடையாது தியானம் பண்ணுறதுக்கு விஷயம் தெரியாதனால்தான் கஷ்டப்படுறேன் தியானத்தை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சாச்சுன்னா தியானம் அதி சுலபம் தியானத்தில் இருக்கணும் அது வேறு விஷயம் தியானம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது கஷ்டம்னா என்ன பழகிறத பொறுத்து தானே எல்லாமே நமக்கு உலகத்தில் ரொம்ப ஆசை இருந்தால் தியானம் கஷ்டம்தான் உலகத்தில் சுகமெல்லாம் இன்னும் சோசோ தான் இதெல்லாம் பேருக்கு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இதில் சுகம் இருக்குதுன்னு தெரிஞ்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து சுகம் இதில் கிடைக்க ஆரம்பித்தாச்சுன்னா இதில் தானே மனசு போகும் ஆக சாஸ்வதம் சிவம் அச்சு சாஸ்வதங்கிற வார்த்தைக்கு எப்போது நிரந்தரம் வர்த்தமானத்வாத்துங்கிற சாஸ்வதங்கிற வார்த்தைக்கு எல்லாேருக்கும் அர்த்தம் தெரிஞ்சது தான் சிவம் சிவம் சிவம்ங்கிறதுக்கு வருங்க நாராயண சுத்தத்தில் சிவம் இருக்குது அதனால் சிவம் சிவங்கிற வார்த்தைக்கு யார் ஒன்று நினைக்கிற சர்வ சர்வ சிவஸ்தானுவும் அதனால் எல்லாத்துலேயும் இருக்குது ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கே அதுக்காக சிவம்னு பரமங்களத்வா இந்த சைத்தன்யம் இருக்கே இந்த சைதன்யந்தான் உயர்ந்த மங்கள வஸ்து அப்படின்னு அர்த்தம் பரம மங்கள வஸ்து ம சிவம்னா இவரும் கிடையாது திரிநேத்திரதாரி திரிசூலதாரி கங்காதாரி ஜெட்டாதாரி அந்த சிவன் இல்லை இங்கேயும் சிவன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த சைதன்யந்தான் சர்வ மங்களத்துக்கும் காரணமாக இருக்குது பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூத்தானாம் எதாணி பூத்தானயுகா எல்லா உயிர்களும் யாரிடத்திலிருந்து வரதோ எப்பளம் யாந்தி புனராக யுகக்யே யுகத்தின் தொடக்கத்தில் எல்லா ஜீவராசிலும் வர்றது யுகத்தின் முடிவில் எல்லாம் உள்ள போயிருந்த புனராக யுகக்யே தான் லோகப்பிர ஜன்னூபத்தை விஷ்ணோர்னசிரம் மெணு பாப பயணு பாப பயப எல்லாம் போகும் ஆஹ் சிவம்னு சொன்னால் மங்களம் பரமங்கலம்னு அர்த்தம் நமக்கு இந்த அதை நினைச்சாச்சுன்னு சொன்னால் இந்த மங்களம் அமங்கலமெல்லாம் கிடையவே கிடையாது இது விவகாரத்தில் வந்து இது மங்களம் பா இது அமங்கலம் பாந்தால் இது இந்த மாதிரி வந்தால் மங்களம் இது நல்ல சகுணம் இது கெட்ட சகுணம் இது மங்களம் இது அமங்கலம் எல்லாம் இருக்குது மங்களம் அமங்கலம் ரெண்டையும் கடந்த பரம மங்களம்னு அர்த்தம் இந்த இடத்துல சிம்மங்கிற வார்த்தைக்கு இது நித்திய நித்தியோத்சவோ நித்யஸ்ரீ நித்தியமங்கலங்கிற மாதிரி எத ஜ ஜனங்கள் என்ன நினைக்கிறாள் எதெல்லாம் துக்கம் கொடுக்குமோ அதெல்லாம் வந்து அமங்கலம்னு நினைக்கிறார் எதெல்லாம் சுகம் கொடுக்குமோ அதெல்லாம் மங்களம்னு நினைக்கிறார் அது ஆ ஆளுக்கு ஆளு மாறிடுறது ஆனால் சாஸ்திரம் வந்து மங்களம் அமங்கலம் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பரம மங்களமாக இருக்கிற சைதன்யத்தை தான் சொல்கிறது எவன் மங்களத்தையும் அமங்கலத்தையும் உணர்கிறானோ அவன் பரம மங்களமானவன் அவனை உணர்ந்து விட்டா இந்த மங்களத்தை பத்தின கவலையே கிடையவே கிடையாது ஒரு நாளும் மாறாது சிவனம் சொன்னா நழுவருதுன்னு அர்த்தம் வழுவருதுன்னு அர்த்தம் வழுவாதவன் அர்த்தம் ஒரு நாளும் தன்னோட நிலையிலிருந்து மாறி பரிணமிச்சு அது வந்து மாறி போயிடுத்து அப்படின்லாம் சொல்ல முடியாது மற்றதுக்கெல்லாம் மாற்றம் இருக்குது அச்சுயுத்தம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா மாடிஃபிகேஷன் கிடையாது சொல்லலாம் நிர்விகாரம் நிர்விகாரம் விகார ரஹிதம்னு அர்த்தம் யாதொரு விகாரமும் இல்லாதது அச்சுதம் விகாரமெல்லாம் அந்த மனசுக்கு புத்திக்கு உடம்புக்கு தான் விகாரம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பேர் வடிவங்களுக்கு தான் விகாரங்கள்லாம் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருளுக்கு விகாரம் கிடையாது ஆகாஷத்துக்கே விகாரம் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்கிற அது வந்து சாவயவம்னு பேர் எல்லாம் தர்க்கசாஸ்திரத்தில் ரொம்ப விசாரம் பண்ணியிருக்கேன் ஆகாஷம் வந்து வடிவம்டையதா வடிவம் அற்றதான்னு கேட்டால் வடிவமற்ற மாதிரி இருக்குது ஆனால் காரியத்வாத்து அதுலேயும் தோஷம் இருக்குன்னா ஆகாஷ ஆத்மனா ஆகாஷாக சம்பூதா ஸ்பேஸும் கூட நிர்வீகாரம் கிடையாது சவிகாரம் தான் ஆனால் நமக்கு தெரியாது சாஸ்திரப்படி இப்படி தான் இப்போ இதுவே நிர்வீகாரங்கிற மாதிரி தோன்ற பொழுது அதை நிர்வீகாரம் என்று சொல்ல வேண்டுமா அவ்வளோதான் நாராயணம் மகாக்னேயம் நாராயணங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அர்த்தம் நம்முடைய பரம லட்சியம் அது மகாக்நேயம் இந்த உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய பொருள் அது ஒன்று தான் மற்றதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சும்னு தெரிஞ்சுக்காட்டால் பரவாயில்லை இந்த உலகத்தில் நம்ம வந்துருக்கிறதே இறைவனை அறிவதற்காகத்தான் இறைவனை அறிந்து உணர்ந்து தியானித்து பிறவியை முழுமையாக்கி கொள்வதற்காகத்தான் வந்திருக்கோம் அதனால் நேயம்னா அறியப்பட வேண்டியது கர்த்தவியம்னால் செய்யப்பட வேண்டியது அதே மாதிரி ஞேயம்னால் அறியப்பட வேண்டியது இந்த உலகத்தில் நாம் எதை தெரிஞ்சுக்கணும்னா எதை தெரிஞ்சுட்டால் எதையும் தெ எதையும் தெரிஞ்சுக்காட்டால் ஒன்றும் ஆகாதோ அதை தெரிஞ்சுட்டால் போகும் கஸ்மிின் விஜாத்தே சர்வம் இதம் விஜாத்தம் பவதி குண்டகோபுரிஷத்தில் வந்து சிஷியம் கேட்குற கேள்வி எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகுமோ அந்த ஒன்றை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுங்கள் அப்படி தான் சொல்லு இப்போ தங்கம்னு தெரிஞ்சுட்டால் நகையெல்லாம் தெரிஞ்சின்ற மாதிரி டிசைன்லாம் புரியாட்ட நமக்கு போயிட்டு போகிறது எல்லாம் தங்கம் தான்ப்பா அப்படின்னா சாமானிய ஜானம் போகிற மோட்சத்துக்கு விசேஷ ஜியானம் வேண்டாம் விசேஷ ஜானந்தான் பந்தத்தை கொடுக்கறது சாமானியாக நம்ம எல்லோரும் ஒன்றுங்கிற ஞானம் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் நம்ம எல்லோரும் வேறு வேறுங்கிற ஞானம் வந்ததுன்னா என்ன எப்படி இருக்கும் அதான் ஏற்கனவே இருக்க ஆகையினால ஏற்கனவே இருக்கிற அந்த ஞானத்தினால்தானே கஷ்டம் எல்லார்ட்டையும் குணதோஷத்தை பார்க்குறோம் நம்மளும் குணதோஷத்தை பார்க்குறோம் அவர்களும் குணதோஷத்தை பார்க்குறார்கள் குணதோஷத்தை பார்க்குற போது நமக்கு சந்தோஷமாக வரும் குணத்தை நினச்சி சந்தோஷப்படலாம் தோஷத்தை நினச்சி வருத்தப்படலாம் இது தொடர்ந்து தொடர்கதையாக இருந்துகிட்டு இதுக்காக வேண்டி மகாக்நேயம்னு சொன்னால் எல்லாரையும் சைதன்யமாக தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் சைதன்யம் தான் உபாதியப்பா சைதன்யத்துக்கு இன்னொரு வார்த்தை அடுத்தது உபாதி இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு இன்னொரு பேர் உபாதி உபாதி எது எது எதுக்கு உபாதி இருக்கோ அதுக்கு பேர் உபகித்தம்னு பேர் அதுக்கு ஸ்படிகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்படிகம் இருக்குது இதில் ஏதாவது காவி கலரை காமிச்சா அது காவி மாதிரி தெரியுது நீல கலரை காமிச்சா நீலக்கலராக மாதிரி தெரிகிறது அந்த நீலக்கலர் காவிக்கலர் உபாதி ஸ்படிகத்துக்கு ஸ்படிகம் வந்து எப்படி சுத்தமாக இருக்கோ அப்படி நம்ம ஸ்வரூபம் சுத்தமானது அதனால் வந்து அது நீளம் சேர்ந்தால் கூட அல்லது அன்றைக்கி கூட ஒரு ஸ்லோகம்னு சொன்னேன் ஆத்மபோகத்திலிருந்து இதே தான் பஞ்ச கோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்திதா பஞ்ச கோஷங்களோடு சம்பந்தப்பட்டு அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது சுத்தாத்மா நீல யோகேன ஸ்படிகோ யசா சுத்த ஆத்மா சுத்தமான ஆத்மா நீல வஸ்திரம் சகப்பு வஸ்திரம் முதலான வஸ்துக்களோட சம்பந்தம் வச்சிருக்கிறதுனால அது மாதிரி தெரியறது எப்படி ஸ்படிகிறதுக்கு பக்கத்தில் அப்படி இருக்கோ அது மாதிரி அதனால் இந்த உடம்பு மனசெல்லாம் வந்து உபாதிங்கிறோம் உபாதின்னு சொன்னால் உபாதைங்கிற அர்த்தத்தில் உபாதி உபாதிகின்னு சொன்னால் அது வந்து நம்மளை மறைக்கிற மாதிரி இருக்குது ஆராய்ச்சி பண்ணால் மறைக்க முடியாது நாம் அதை பார்க்காத வரைக்கும் அதை நம்மளை மறைச்சிருக்கோம் நம்மளை பார்த்து அதை நம்ம பார்த்துட்டோம் அதை எப்படி மறைக்கும் அதான் நம்மள அதை பார்க்குறோமே அதை மறைக்க முடியாது ஆனால் மகாஜ்நேயம் இந்த உலகத்தில் அறியப்பட வேண்டிய முக்கியமான வஸ்து அது தான் அதனால தான் யாராக இருந்தாலும் எல்லோரும் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று படிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட எல்லாேருக்கும் வேதாந்தத்தில் படிக்கணுங்கிற போது வேதாந்தம் படிக்கிறதுக்கு அதிகாரி என்ன இன்ஜினியரிங் படிச்சுருக்கணும்னா சொல்லுவோம் சொல்ல வேண்டும் வேதானந்தம் படிக்கிறதுக்கு அதிகாரி யாருன்னு கேட்டால் மோக்ஷம் அடையணும்னு ஆசைப்படுறோம் அது யார் படுவார்னா எந்த ஃபீல்டில் வந்து வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் மோக்ஷம் அடையணும் நான் எனக்கு பந்தமெல்லாம் நீங்கணும் எனக்கு ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெலாம் படிக்கிறார்கள் ஆக இந்த உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய பொருள் மகாஜ்நேயம் கீதையிலே அதெல்லாம் நேற்றுக்கே சொன்னேன் ஞேயம் எத்தப் பிரபக்ஷாமி அடிய அறியப்பட வேண்டியதுன்னே கிருஷ்ணர் லக்ஷணத்தோடு சொல்கிறார் ஆகா விஸ்வாத்மானம் பாராயணம் விஸ்வாத்மானம்ங்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பதால் இப்போ வந்து இந்த டேபிளுக்கு ஆத்மா எதுன்னு கேட்டால் மரம் அது மாதிரி இந்த ஏன்னா மரம் தான் டேபிள் முழுக்க வியாபிச்சிருக்கு இதுதான் அதுக்கு மெட்டீரியல் காசு உபாதான காரணம் தமிழில் முதற் காரணம் கச்சா பொருள் அது மாதிரி இந்த உலகப் பொருள் அத்தனைக்கும் மூல காரணமாக விஸ்வ ஆத்மானம் விவாத்மானம் பாயணம் பாராயணங்கிறது எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால பரம் அயணம் நாராயணங்கிற மாதிரி தான் பாராயணம் மேலான லட்சியம் எல்லாம் அந்த கடவுள்கிட்ட தான் அத்தனையும் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் தயானு சுவாமி சொல்லுவார் எல்லாத்தையும் போட்டு நசுக்கி வச்சுருக்கான்பாரு சத்தியத்தை போட்டு நசுக்கி வச்சுருக்காங்கப்பா ஒன்று ஒன்றா பிடுங்குறதுக்குள்ளே போர் போர்னு ஆகிடுது அப்படிங்கிறேன் அந்த மெய்ப்பொருள் மேலே பொய்ப்பொருளை வந்து ஒரு லட்சக்கணக்கில் தூக்கி போட்டு வச்சுருக்கான் கோடிக்கணக்கில் எல்லாம் போட்டிருக்கு இதை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணி அத்தனையும் இது பண்ணணும்னு சொல்ல வேண்டியிருக்கு ஒரேடியாக பண்ணிடலாம் வெளிச்சத்தை காமிச்சா உடனே இருட்டு போயிடுறது அதே மாதிரி விஷயம் புரிஞ்சுனா அத்தனையும் நீங்கிட போகிறது ஒன்றொன்றா தூக்க போகிறது இல்லை ஆனால் தேவையில்லாதெல்லாம் போட்டு போட்டு மனது பல பாரமாக இருக்குது பாராயணம் இது மூணாவது இருக்குது முடிஞ்சது நாராயணபரோஜோதி ஆத்மா நாராயண்பர நாராயணபரம் பிரம்ம தத்வநாராயண்பர நாராயணபரோத்யா தாத்தியான நாராயண்பரம் போறோம் அடுத்தது மூணாவது இருக்கு இது நாலாவது இருக்கு எல்லாம் ஒரே விஷயந்தான் அது வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி சொல்கிறது நாராயண பரோஜோதிகி இந்த நாராயணங்கிறதுக்கப்புறம் புள்ளி இருக்கணும் விசர்ணம் இருக்கணும் அது வேத மந்திரமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குங்கிறாரு யார் வித்யாரண்ய சுவாமி அதனால் நாராயண பரோஹியாத் பரோஜோதிஹி இப்படி இருக்கணும் வேத மந்திரத்தில் நம்ம அதை கேட்கக்கூடாது அது கிராமர் ரூல்லாம் கேட்கக்கூடாது அதனால் யாராக கேட்பான் இப்போ சத்தியமே ஜெயத்தேன்றிருக்கு இல்லையா கிராமர் ரூல் படி ஜெயத்தே வரக்கூடாது ஜெயத்தேன்னா கிராமேட்டிக்கலாக தப்புது ஆனால் வந்து மந்திரம் அப்படி சொல்லிவிடுது சரி மந்திரம் அப்படி சொல்லி இலக்கியத்துக்கு பிறகு இலக்கணமாக இலக்கணத்துக்கு பிறகு இலக்கியமான இந்த மாதிரி சமயத்திலாம் கேள்விலாம் வரும் லிட்ரேச்சருக்கு அப்புறம் வந்து கிராமர் வந்ததா கிராமர் வந்த அப்புறம் லிட்ரேச்சர் வந்ததா என்ன சில இதெல்லாம் பார்க்குற போது அப்படி சந்தேகம் வரும் அதனால் சத்தியமேவ ஜெயத்தேங்கிறது ஆதிசங்கரை வியாக்கியானம் பண்ணுறபோது ஆனால் மந்திரம் அப்படி தான் இருக்கும் இது உங்களுக்கு தெரியாட்டானு தப்பு இல்லை இருந்தாலும் சொல்கிறதுக்காக இப்போ பரோ ஹியாத்மா ஆத்மா பரோஜோதி ஆத்மா நாராயண பரஹா இதுவே மேலான ஒளியின் அர்த்தம் பிரகாஷம் அர்த்தம் எல்லாம் அதே தான் இந்த தத்துவத்தை நினைக்கக்கூடியது தான் எல்லோருக்கும் ஆத்மா பரோஜோதி நாராயணா பரமாத்மா அப்படி படிக்கணும் பரஹா ஜோதிஹி நாராயணா பர ஆத்மா நாராயண பரம்மதம் நாராயண பரஹ நாராயண பரஹா நாராயண பரம்பொருளத்தியானிக்கிரமணும் நாராயணன் பரம்புருள தியானிக்கப்படுற பொருணும் நாராயணன் தியானமும் நாராயணன் அதான் இதார்த்தம் கீதையில் அந்த பஞ்சா அத்தியாயத்தில் இருக்கு இல்லையா சர்வசாஹம் ஹதிசன்னிவிஷ்டமிருந்தம் அப்போகனஞ்ச வேதைச் சர்வை ரகமேவ வேத்ய வேதாந்த கிருத் வேதவிதேவச்சாகம் அதோட அர்த்தம் என்னென்னுட்டால் எல்லாருடைய ஹுதயத்துலேயும் நான் தான் இருக்கேன் ஹிருதி சந்நிவிஷ்ட எங்கிட்டிருந்து தான் ஞாபகசக்தி வர்றது எங்கிட்ட இருந்து தான் மறக்கிறதும் வர்றது மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச அறியறதும் நினைக்கிறதும் மறக்கிறதும் என்னை சார்ந்தே நிகழ்கிறதுங்கிறார் மற்ற ஸ்மிருதிரி ஞானம் அப்போகணஞ்ச அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது விழிப்பு கனவு உறக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஞானம்ங்கிறது விழிப்பு ஸ்மிருதிங்கிறது கனவு அபோகணம்ங்கிறது சுஷுப்தி ம என்னை சார்ந்துதான் விழிப்பும் கனவும் உறக்கமும் அறிவும் நினைவும் மரப்பும் நிகழ்கிறது வேதங்கள் அனைத்தினாலும் அறியப்படுபவன் நானே வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்தியா வேதாந்த கருத்து இந்த வேதாந்தத்தை சொல்லி கொடுக்குற சம்பிரதாயத்தை உண்டு பண்ணினவனும் நான் வேத விதேவ சாகம் அந்த வேதங்களின் வாயிலாக என்னை அறிந்து கொள்வனும் நானே அப்படி சொல்லிவிட்டார் இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம்னா நான் யாருன்னா அகம் பிரம்மஹஸ்மிதான் கடைசியில் பதில் அதில் நாராயண பரோத்யாதா தியானன் நாராயண பரஹா ஆக தியாதானா தியானம் பண்ணுறன் அதனால தான் லலிதா சாஸ்திர நாமத்தில் என்ன சொல்கிறோம் தியான தியாத்ரு தியேய ரூபா ஜெய் நமஹா எவ்வளோ முடிஞ்செடுத்து வருவோம் தியான தியாத்ரு தியேய ரூபா ஜெய் நமஹா தியானமும் அம்பாள் அழியப்படு தியானிக்கப்படுபவளும் அம்பாள் தியான தியாத்ரு தியேயம் தியானம்னா மெடிடேஷன் தியாத்ருன்னா தியானம் பண்ணுறவன் தியேயம்னா பொருள் மூணும் அம்பாள் தான் இதெல்லாம் நினச்சி பார்த்தாலும் தெரியும் அப்புறம் எல்லாம் ஐக்கியந்தான் பக்தனாவது பகவானாவது அப்படி சொல்லி பக்தனும் பகவானும் ஒரு விவகாரம் ஆனால் வாஸ்தவாக பார்த்தா பகவான் தான் அதை சொல்லி கொடுக்குறாரு நீ நானும் ஒன்று ஒன்றுன்னு சொன்னால் கூட எத்தனை தடவை சொன்னாலும் அது இன்னிக்கு சொல்கிறேள் என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த பெரியவன் சின்னவனாக எடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட அப்படின்னு அவர் சொன்னார் சொல்கிறேள் இருந்தாலும் எனக்கு அதுதான் மரியாதையாக தருவது தண்டது என்ன சொல்கிறது சரி உனக்கு என்னோடய அனுகிரகம் என்னைக்கு வேலை செய்யணும்னு எனக்கே தெரியலேரு இதுக்காக என்னோட அனுகிரகம் உனக்கு எப்போ வேலை செய்ய போகிறதுன்னு எனக்கே புரியலப்பா நானே அனுகிரகம் பண்ணணும் ரெடியாக இருந்தால் கூட நீ வந்து இப்படி இருக்கேன்னு நினைப்பார் நாராயண பரோத்யாதா தியானம் நாராயண பரஹ் ஒரு வாக்கியமே இருக்குது ஈஸ்வருடைய அனுகிரகத்தினால்தான் அத்வைத வாசனை வரும் ஈஸ்வரா அனுகிரகா தேவ பும்சா அத்வைத வாசனா ஸ்ரீ குரு அனுகிரகா தேவ அப்படின்னு சொல்லுவார் குருவினுடைய அனுகிரகத்தினால்தான் கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் அதுக்கப்புறம் கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் கிம் பட்டனீயம் கிம் அப்டனீயம் அதர்மமும் கிடையாது தர்மமும் கிடையாதுங்கிறார் சுதாசி பிரம்மேந்திர உண் மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு விட்டால் அதர்மமும் இல்லை தர்மமும் இல்லை அதர்மம் பண்ணாமல் இருந்தால் தான் இவனுக்கு மெய்ப்பொருளே புரியும் அதர்மத்தை விட்டு தர்மத்தை பண்ணினால் மெய்ப்பொருள் புரியும் மெய்ப்பொருள் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இவன் தர்மத்தையும் விட்டுட்டு பிரம்மமயமாக இருக்கான் முதல்ல அதர்மமயமாக இருந்தவன் அப்புறம் தர்மமயமாக மாறினான் அப்புறம் தர்மமயமாக இருந்தவன் பிரம்மனுடைய அனுகிரகத்தினால் பிரம்மமயமாக ஆயிட்டான் ஆனால் நான் தான் இவன் த இல்லை அதர்மியும் அல்ல தர்மியும் அல்ல தர்மா தர்ம விவர்ஜிதா பிரம்மைவ அகமஸ்மி உலக வாழ்க்கையில் தர்மமாக இருப்போம் எப்பவுமே அதை மாற்ற முடியாது பேசுகிற இப்போ நிறைய பேர் கேட்பாள் வேதாந்தம் படித்த எப்படி வாழணும்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோ அப்படி தான் வாழணும் ஒரு கேள்வி உண்டு வேதாந்திகள்னால் என்ன ப்ராக்டீஸ் பண்ணணும்னு ஒன்றும் பிராக்டீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் இங்கே ப்ராக்டீஸுக்கு விஷயம் இல்லை எப்போதுமே கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் தர்மம் தான் அது ஆரம்பத்துலேருந்து பழகியாச்சு இத்தனை வருஷமாக பழகியாச்சு வஸ்து புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அது புரிஞ்சிருக்கு மனசில் தர்மத்தோட நிலை என்ன பிரம்மத்தோடது என்னன்னு புரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம் ஆகையினால என்றைக்கும் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டியது அஜானியாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் கடைப்பிடிக்க வேண்டியது தர்மந்தான் அதனால் வேதாந்திகளுக்குன்னு என்ன ஸ்பெஷல் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்று ஜாஸ்தி வேணால் இந்த இந்த மாதிரி தியானங்கள்லாம் பண்ணுவோம் அவ்வளோதான் அதனால் உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் தர்மம் தான் எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யா அந்த சர்வம் எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் இந்த எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வங்கிற வார்த்தை வேதத்தில் அடிக்கடி வரும் எத் கிஞ்சத் எச்சவியம் சகசிரஷா சகசாட்சி சூமி மூத்த அத்தி தஷாங்குலம் புருஷ எ வேதம் எச்ம் உண்டாச்சோ இனி வரப்போரோருஷா உத நோதி ஏதாவா நசிய மகிமா இந்த பிரபஞ்சமே அவனுடைய மகிமைங்கிறது அழகான அதனால எல்லாமே அவர்தான் உயர்ந்த புருஷன் அப்படின்னு புருஷ சுத்தம் முழுக்கதான விசேஷமாக சொல்கிறது அதே தான் இங்கே எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அதுவும் பார்க்கற ஜகத்து கேட்கிற ஜெகத் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா சொர்க்கமெல்லாம் இருக்கப்பா அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறோம் இல்லையா திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா திருஷ்யத்தேன்னா பார்க்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் கேட்கப்படுகின்ற பிரபஞ்சம் நல்லமா உலகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா ஆக என்னால் அந்த யோகிகளுக்குலாம் அதெல்லாம் தெரிகிறது அப்புறம் வேதங்களுக்கு வேதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆக அந்த உலகங்களும் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் அதன் அனைத்து உலகங்களின் உள்ளும் புறத்திலும் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபியனாராயணிதா இந்த சுத்த சைதன்யந்தான் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ரூபத்தை நினைக்க முடியுமா அந்தர் பகிஷ அந்த உள்ளே பகிஹி ஆனால் அந்தர் பகிஹிங்கிற வார்த்தைக்காக சொல்கிறோம் அப்புறம் நடுப்புற இருக்கிறது யாருன்னு கேட்டால் சொல்கிறது இப்போ நம்ம அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லுவோம் அதாவது கட்டடத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது கட்டடத்துக்கு வெளியில் ஸ்பேஸ் இருக்குது செவத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னா இருக்குது நம்ம ஒரு ரிலேட்டிவாக சொல்கிறோமே தவிர ஸ்பேஸில் கட்டடம் இருக்கா கட்டடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறது கட்டடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் கட்டிடத்துக்குள்ளே இல்லை ஸ்பேஸுக்குள்ளே தான் கட்ட முடியாது கட்டடம் இருக்குது நம்ம என்னமோ கட்டடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லின்னு இருக்கோம் அது உண்மை கிடையாது அது மாதிரி உபச்சாரத்துக்காக அகத்திலும் புறத்திலும் உள்ளிலும் புறத்திலும் சொல்ல போனால் உள்ளு புறம்ங்கிறதே அவங்கிட்ட கற்பிக்கப்பட்டுருக்கு பிரம்மனில் தான் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் தத் சர்வம் அந்தர்பகி நாராயணா ஏவ வியாபியஸ்தா இந்த சுத்த சைதன்யந்தான் வியாபித்து இருக்கிறது நாராயணந்தான் வியாபிச்சிருக்கார் அது நம்ம மனசில் அந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டு போச்சு நாராயணன்னு சொன்ன ச சங்க சக்கரம் ச கிரீட குண்டலம் ச பீத வஸ்திரம் சரஸ்வருகேக் கஷணம் அந்த ரூபத்தை பார்த்து பார்த்து பார்த்து மனசு பழி போயிடுத்து அதனால் ரூபா அதீதமானது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது ஏன்னா நமக்கும் ஃபார்ம் வேலை நமக்கு அபிமானம் இருக்குது நம்ம ஃபார்ம் வேலை நமக்கு நம்ம நாம் வந்து சரீரம் இல்லைன்னு புரிஞ்சிக்காத வரைக்கும் கடவுளுக்கும் ரூபம் இல்லைங்கிறது புரிஞ்சிக்க முடியாது அதுதான் கஷ்டம் எனக்கு ஃபார்ம் கிடையாது உண்மையிலே ஃபார்ம் கிடையாது தூக்கத்தில் தூக்கத்தில் அது நிரூபிக்கப்படுறது தூக்கத்தை நினைச்சா போகிற முழிச்சுன்னு போது நமக்கு ஃபார்ம் கிடையாது தூக்கத்தை கொஞ்சம் நேரம் நினச்சி பார்த்தா போகிறோம் தூக்கத்தை முழிச்சுன்னு நினச்சின்னு பார்க்கணும் தூக்கத்தை முழிச்சுன்னு நினச்சி பார்த்தோமானா தூக்கத்தை போயிடும் தூக்கத்தில் ஒரு தின நமக்கு இந்த ரூபம் இல்லாமல் இருக்கோமே இந்த ரூபத்துக்கு சம்பந்தம் வர்றது ரூபத்தோட சம்பந்தம் போயின்ட்டுருக்கேன் அதனால இதே மாதிரி ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கிற கடவுளுக்கும் ரூபம் கிடையாது நானா ரூபா அந்தர்ச்சுவ நாராயணி மற்றதெல்லாம் வந்து போகிறது இவரோத்தர் தான் நாராயணந்தான் இருக்கார் அனந்தம்கவிகம் சமுதிரம் விஷ்வசம் புவன் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிரதயஞ்சா முகம் இத்தனை நேரம் பேசினதெல்லாம் சர்வகதமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சர்வகதமாக இருக்கிறவரை தியானம் பண்ணுறதுக்கு மந்திரங்களை தொடங்குது அனந்தம் அனந்தம்ங்கிற வார்த்தைக்கு இடத்தால் சொல்ற தேச பரிச்சேத ரஹிதம் இடத்தால் வரையறுக்கப்பட முடியாதவர் ஸ்பேஸ் வைஸ் லிமிட்லெஸ் எல்லாம் லிமிட்டு அவருக்கு கிடையாது லிமிட்லெஸ்னு அர்த்தம் அதனால் தேசத்தகா தேச பரிச்சேத ரஹிதம் அவ்வியம் அவ்யயம்னா அழியாதவர் அர்த்தம் மற்ற அழியிற பொருளுக்கெல்லாம் ஆதாரம் அழியாத பொருள் வினாச ரஹிதம் கவிம் இது எட்டாம் அத்தியாயத்தில் இருக்குது கவிம் புராணம்னு இருக்குது கவிம்னால் எல்லாம் தெரிஞ்சவர் சர்வஜன் அர்த்தம் இந்த சைதன்யம் தானே எல்லாருடைய சரீரத்தில் இருந்து கொண்டு அந்தந்த மனசனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஆகையினால சர்வஜம் அப்புறம் சமுத்திரம் சமுத்திரேந்தம் இது ரொம்ப நல்ல முக்கியம் நல்ல வார்த்தை சமுத்திரேந்தம்னா நம்முடைய துன்பத்தின் எல்லையாக இருப்பது எல்லைன்னா எப்படி சொல்கிறது துன்பத்தோட எல்லைப்பா அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம் இல்லை துன்பத்தின் முடிவுன்னு அர்த்தம் துன்பத்தின் சமுத்திரங்கிற வார்த்தைக்கு சம்சாரம்னு போட்டிருக்காரு அந்தம்னா சம்சாரஸ் சம்சாரே அந்தம் அவசான ரூபம் நம்முடைய துன்பங்கள் முடியுமிடமாக இருக்கிறார் அப்படி சொல்லணும் நம்முடைய துன்பங்கள் முடியுமிடமாக இருக்கிறார் விஸ்வசம்பம் இந்த மாதிரி நிறைய சொற்களை எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மனசில் இந்த பிரம்ம ஜானம் திருடப்படுறதுக்காக இல்லாட்டி போருமே ஒன்று சொன்னால் போகிறாதா எதுக்கு இத்தனை சொல்லின்னு இருக்குன்னா சொல்லுவோமே தேவையில்லாதெல்லாம் நிறைய சொல்கிறதுக்கு இதை சொல்லிகிட்டே இருப்போமே திரும்ப திரும்ப பௌன புண்ணியன ஸ்ரவணம் குறையாது ஏன்னா நமக்கு மனசில் லோக வாசனை தான் பலமாக இருக்குது இந்த சாஸ்திர வாசனை பிரம்ம வாசனை எல்லாம் பலமாக இல்லை அதை பலப்படுத்தணும் அதுக்குத்தான் பொறுமையாக திரும்ப திரும்ப பல ஆங்கிளில் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்குது பிரம்மனை பல கோணங்களில் சிந்தனை பண்ணுறது அப்புறம் சமுத்திர அந்தம் விஸ்வசம்புவம் விஸ்வசம்புவம் அவர் சொல்கிறார் இந்த சமுத்திரந்தத்துக்கு சொல்கிறார் எப்பொழுது நாராயணனுடைய ஸ்வரூபத்தை ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அப்பொழுதே அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அவனுடைய துன்பமானது அழிந்து போகிறது ஆகையினால் தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்ய சம்சார சாகராதுங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் யார் வந்து என்னை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் அவர்களை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிறேன் விஸ்வசம்புவம் விஸ்வசம்புவன்னால் இந்த உலகம் அனைத்திற்கும் மங்களத்தை கொடுத்து இதனை காப்பாற்றுபவர் மத்தியட்சித்ரம் தத் சதிருஷம் தச்ச ஹிரதயசப்த வாச்சியம் பத்மகோஷ பிரதீகாசம் என்றால் ஹிரதயம்னு அர்த்தம் மன உள்ளம்னு அர்த்தம் அவர் சொல்கிறார் எப்படி கமலம் தாமரை வந்து நடுவில் ஹோல் இருக்கோ அது மாதிரி இங்கே அப்படிங்கிற பத்மகோஷ மத்திய சித்ரம் தத் பத்மம் ஊர்தாபிமுகம் ஹிரதய பத்மம் தூ ஹிரதயஞ்சாப்யோமுகம் இது ஊர்தமுகம் இந்த தாமரை இந்த தாமரை திரும்பி இருக்குங்கிறார் வந்து ஹிரதய தாமரை கமுந்திருக்கு இந்த தாமரை நிமிர்ந்திருக்கு ஹிரதயஞ்சாப்யோமுகம் அடுத்தது ஹுதயபத்மம் து அதோமுகம் இது லௌகிகம் பத்மம் அதோ நிஷ்டாந்தே நாலமா இது நம்ம வந்து தியானம் பண்ணினா தான் புரியும் நான் இது மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி அர்த்தம் பண்ணி தியானம் பண்ணணும் இப்போ சொல்லப்பட்ட இந்த இந்த பத்மகோஷத்தில் அதோ நிஷ்டியா விதஸ்தியாந்தே நாப்பியாம் உபரிஷ்டி விதஸ்தியான் தான் விதஸ்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது வாஸ்து சாஸ்திரத்தில் விதஸ்தியும்பான் விதஸ்தி இந்த இந்த இது கணக்கு இது ஒரு கணக்கு இது பேர் இது தாளம் வியஸ்தின்லாம் சொல்லுவோம் இதுபடி தான் வந்து நம்ம அடிக்கணக்கெல்லாம் கிடையாது வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த தாளம் அது அவம கணக்கு உங்கள் கை எவ்வளோ இருக்கோ தான் வீட்டுக்கு எஜமானம் கணக்கு இந்த விதஸ்திங்கிற வார்த்தையை நான் இன்றைக்கி தான் கவனிக்கிறேன் நான் அதில் எங்கேயோ படிச்சுருக்கேன் இதுக்கு இந்த இடத்துல வருதுன்னு சொல்கிறார் விதஸ்தியா அந்த துவாதச அங்குல பரிமிதா விதஸ்திஹி அங்குலம் உடைய தான் விதஸ்தின்னு அது தொப்புளுக்கு மேலே பன்னெண்டு அங்குலங்கிறார் கணக்கு தொப்புளுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம் நாப்பியாம பரிதிஷ்டதி அதோ நிஷ்டியா இப்போ சொல்லி கொடுத்த இந்த தாமரை திரும்பி இருக்கிற தாமரையில் தொப்பள்கு மேல பத்து அங்குளம் வித்தியாந்தி அங்க அங்க விளங்குகிறது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தானம் திறமலம் பீம் வித பிரதேச பூர்வோக் எத்து ஹ்தயப்புண்ட் தகரம் ப்ரம்மபாதி ஜாலமாலம் பீ ஜுவால மாலாபிகின்னு நினைத்துவேன் ஜாலியாக இருக்கான் இப்படி கற்பனை பண்ணிக்கணும் மனசுக்குள்ளே அங்கே ஜுவாலையாக இருக்குது பிரகாஷ் இதை வச்சுருந்தா நிறைய பேர் உள்ளே தெரியுதுதான்னு கேட்குறோம் ஆக்சுவலாக வந்து சைத்தன்யம் வந்து அதுக்கு நிறம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு இது இமேஜின் பண்ண சொல்கிறது தியானத்துக்காக பாவனைக்காக சொல்கிறது ஜுவால மாலாபிகி பிரகாஷ பரம்பராபிகி அப்படியே எப்படி மாலை மாலையாக போட்ட மாதிரி இப்போ இந்த அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த அந்த ஒரு கேமராவிலேயே சுற்றி லைட் இருக்கு ஜுவாலமாலா பேர் கூட வைக்கலாம் போடு ஜாலமாலான் பிரகாஷமாலா ஜுவாலமாலா ஜுவாலமாலா குலம் ஆ யுக்தம் ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வசியாய தனம் மகது இந்த உலகம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற நாராயணன் பரபிரம்மன் என்னுடைய ஹிருதயத்தில் இந்த தாமர மலரில் பிரகாசமாக இருக்கா அப்படின்னு தியானம் பண்ணணும் உங்களுக்கு ஆக விஸ்வசிய ஆயத்தனம் விஸ்வசிய ஆயத்தனம்னா உலகம் அனைத்திற்கும் இருப்பிடமாக இருக்கிறார் மகத்து மகத்துன்னு சொன்னால் பரம்பிரம் கொஞ்சம் ரீ பண்ணிக்கணும் நீங்கள் அதோ நிஷ்டியா மந்திரம் சரியாக புரியணுமே உங்களுக்கு இல்லை எனக்கு அதோ நிஷ்டியா விதஸ்தே நா பரிதிஷ்டதி அப்படி திரும்பி இருக்கிற அந்த தாமரை மலர் த தொப்புளுக்கு மேலே பன்னெண்டு அங்குலத்தில் அளவில் இருக்குது அந்த இடம் அதுதான் விஸ்வசிய ஆயதனம் உலகம் அனைத்திற்கும் ஆதாரம் அங்கே வந்து மகத்துங்கிறதுக்கு பிரம்மன் அர்த்தம் மகத்துங்கிற வார்த்தைக்கு பிரம்மன் ஜுவால குலம்பாதி அப்படியே பிரகாஷ மாலைகளால் விளங்கின்றிருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணப்பா சந்ததகும் ஷம் சூ தி ஆகோஷா பத்மலம் தன்னை திருஷம் ஹயக்கமலம் லம்பதி லம்பத்தின் இருக்கு இல்லையா அந்த தூலம்பிய தூங்குறோம் நோங்கருதுலம்ப அந்த லம்பத்தை தொங்குறதுன்னு ஹிரதயசரீர மத்தியே அதமுகத்வன லம்பத்தை தொங்குறதுதான் உள்ள தாமரை தொங்கி கொண்டு இருக்கிறது தச்ச சிராபிகி இதெல்லாம் யோகம் இதிலேருந்து தான் யோகமெல்லாம் கலக்கிறது இந்த மந்திரங்கள்லேருந்து யோக சாஸ்திரமும் தியானமும் எல்லாம் கலக்கிறது வேதாந்த விஷயம் கலக்கிறது அங்கெல்லாம் இந்த இடாநாடி பிங்கடா நாடி சுஷும்னா நாடி இதெல்லாம் நீங்கள் இந்த சிவாகம காரியங்கள்லாம் கோயிலில் பூஜை பண்ணுறப்போ பார்க்கலாம் அந்த நெய்யை நம்ம மூணாக பிரிப்போம் தெரியுமா நெய் இருக்கும் பாத்திரத்தில் ரெண்டு தர்பம் போடுவாள் இதுக்குள்ளேருந்து எடுத்து பண்ணும்பா அதுக்குள்ளேருந்து எடுத்து பண்ணும்பா இதுக்குள்ளேருந்து எடுத்து பண்ணும்பா அது மாதிரி தான் உள்ளே இருக்குது இடாநாடி பிங்கலா நாடி சுஷும் நாடி இந்த தான் தியானம் பண்ணி பண்ணி இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கலசத்தை இப்படி புஷ்பத்தை இப்படியே வச்சுட்டு ஹும் ஹும் ஹும் சொல்லிட்டு இப்படி போடுவாள் புஷ்பத்தான் போட்டு அப்புறம் தியானம் பண்ணி ஆவாகனம் எல்லாம் பண்ணுவார் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஆஹாபி சந்ததம் ஷிலாபிகிங்கிறதுக்கு சிராபி சிராபிகிங்கிற சிலாபிகின்னா நாடிபிகி நாடிபிகி இந்த ஹிரதய கமலமானது நாடிகளால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்ன விஷயங்கள் சந்ததம் எல்லா பக்கத்துலேயும் நாடிகள்லாம் இதை தாமரை மலரை சேர்த்து வியாபிச்சிருக்கு ஹயக கமலத்தில் இதெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் கட்டோபனேஷத்தில் கடைசியில் உடம்பில் வந்து சதஞ்சயா ஹிரதயசிய நாட்டியகா நூற்றுக்கண ஆயிரக்கணக்கான நாடிகள் ஆயிரம் இல்லை எண்ணற்ற நாடிகள் இதோட சம்பந்தப்பட்டிருக்கு இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்கிறார் இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் வாஸ்தவம் அது அப்படி தான் தியானம் பண்ணுறதுக்கு சொல்லி டாக்டர்ஸ்னால் வரலையா கிளாஸுக்கு அவள்லாம் சொல்கிறாள் எங்களுக்கு தெரியாது இது துலம்பத்தியா கோஷ சன்னிபம் தஸ்ய அந்த சுஷிரம் சூஷ்மம் அதனுடைய முடிவில் அந்த ஹிருதயத்தினுடைய கடைசியில் சுஷும்னா நாடி நாளம் திஷ்டதி அந்த சுஷும்னா நாடிங்கிறது ஒன்று இருக்குது அந்த முதுகு தண்டு இருக்கு அது வழியாக போகிறது தஸ்மின் சுஷிலே இதம் சர்வம் பிரதிஷ்டிதம் இப்போ புரிஞ்சுக்கணும் சந்த தகும் ஷிலாபிஸ்துலம்பத்தியா கோஷ சந்நிபம் எப்பொழுதும் நாடிகளால் சூழப்பட்டுள்ள அந்த ஹுதய தாமரையானது உடம்பின் உள்ளே ஹிரதயப் பகுதியிலே அப்படி சொல்லியிருக்கு அடுத்ததுன்னா அதனுடைய முடிவிலே சுஷும்னா நாடி என்ற ஒரு நாடி இருக்கிறது தஸ்யாந்தே நீங்கள் அந்த மந்திரத்தையும் மறக்கக்கூடாது தைத்திரோபனிஷத்து முதல்வல்லி சய ஏஷோந்தரு ஹிரதய ஆகாஷா தஸ்மின் அயம் புருஷோ மனோமய அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் சுஷிரம் சூக் மிக நுண்மையான ஒரு நாடி இருக்கிறது தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் அதில் தான் எல்லா சக்திகளும் ஒடுங்கி அடங்கி இருக்கிறது கடவுள் அங்கே தான் வியாபிச்சிருக்காரு தற்ப மனசு பிரவிஷ்டே சதி சர்வ ஜெகதாரஸ்ய பிரம்மண அபிமானத்வா எல்லாரும் அதனால தான் என்ன சொல்கிறோம் நான் நாங்குறோம் இப்படி தானே கையை காட்டுறோம் நான் மூளையை காட்டுறது இல்லையா நான் தான் நான் தான் யாரும் காட்டுறதில்லை அதனால் நம்ம எல்லோருமே காட்டுறது வந்து நான் தான்ப்பா அப்படிங்கிறோம் அப்போ நான்கிறது எங்கே இருக்குது இந்த உடம்புல என்ன இங்கே தான் இருக்குது எப்படி வந்துதோ தெரில எல்லா நாட்டிலையும் யாரும் எப்படி சொல்கிறா தெரியல இங்கே நான்கிறது இங்கே நான் தான் இப்படி யாரும் சொல்கிற மாதிரி தெரியல எல்லாரும் அது கரெக்டாக சொல்கிறோம் நானும் சொல்கிறேன் ஸ்வரத்தையும் பேஸ் பண்ணுது சுரத்துக்கு எங்கே எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டேன் ரொம்ப அபூர்வமாக தான் சொல்லுவேன் தஸ்ய மத்தியே மகானக் விஸ்வார் விஸ்வத்தோமுக சோகிரபுக்ஷ்டமஜரகவிமதாயி ஸ்மயஸ்தா இது ஒரு இருக்கு மூணு மூணு வாக்கியம் உள்ள இருக்குது தஸ்ய மத்தியே தஸ்ய மத்தியன்னா அந்த சுஷும்னா நாடியில் மத்தியில் மகான் அக்னி அங்கே வந்து ஒரு அங்கே ஒரு அக்னி இருக்குது மகா அக்னி இருக்குது இதைத்தான் வைஸ்வானரன்னு சொல்கிறோம் இந்த வைஸ்வாநரன்னு சொல்லி ஆ வைஸ்வநர் அக்னின்னு சொல்கிறது வைத்தலேன்னு சொல்கிறது இல்லை அது ஜாடராக்னி இங்கே வந்து வைஸ்வநரன் அர்ச்சி இருக்குது அக்னிஹி விஸ்வார்ச்சிஹி அங்கே தான் வந்து அது ரொம்ப பிரகாசமாக இருக்குது உலகத்தையே பிரகாசப்படுத்துகிறது விஸ்வதோ முகஹா விஸ்வதோ பல்வேறு வடிவங்களை உடையதாக அந்த சைத்தன்யம் அந்த பிரகாசம் அங்கே இருக்கிறது சைத்தன்யம் இல்லை பிரகாஷம் இருக்கிறது விஸ்வதோ முகா சோக்ரபுக்கு அது கிடைச்சி அதுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளை அது சாப்பிட்றது அக்ரபுக்கு சஹா அக்ரபுக்கு சோக்ரபுக் விபஜந்திஷ்டன்னு இருக்கு அதுதான் எல்லாவற்றையும் முன்னால் இருந்து அருந்துகிறது சோக்ரபுக் விபஜன்னுன்னு சொன்னால் எல்லாத்தையும் வியாபித்த ரத்தங்களுக்கு ரத்தத்துக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் விஸ்தாரம் பண்ணி கொண்டு விபஜன்னு திஷ்டன்னு ஆகார மஜர கவி அது கொண்டு அக்னே ரஷ்மயா சிரிய கோதாய் ஆகாரம் ஆகாரத்துக்கு அர்த்தம் போடலை ஆஹாரம் அஜரஹா கவிகின்னு சொன்னால் அதுதான் எல்லாவற்றையும் கிரகித்து கொண்டு முதுமை அடையாமல் ஜரகான்னு சொன்னால் வயசானதுன்னு அர்த்தம் அது எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படாமல் கவிகி சிறந்ததாக விளங்குகிறது அப்படியே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதான் அது வந்து திரியகூர்தம் அதஷாகி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா இந்த உள்ளுக்குள்ளே அந்த பிரகாஷம் என்ன பண்ணுறதா உள்ளுக்குள்ளெல்லாம் வியாபிச்சிருக்கு இதெல்லாம் சொல்லணும்னா நம்ம கண்ணை மூடின்னு தியானம் பண்ணணும் எல்லாரும் அப்போ தான் நன்னா புரியுது கைடட் மெடிடேஷன் வச்சுணுன்னு க்ளாஸ் வச்சுக்கணும் மந்திரத்தை நான் ஒரு தடத்துக்கு ரெண்டு மூணு சொல்லி அந்த ரஷ்மையாக தஸ்ய சந்ததா அந்த பிரகாசமானது உடம்பு முழுக்க வியாபிக்கிறது ஒரு கற்பனை ஒரு பாவனை ஆனால் அந்த பாவனைக்கு நல்ல ஆதாரம் நம்முடைய ஹிரதயமாகவே இருக்குது அதுதான் தெரிய ஊர்துவம் திரியக்குன்னா படுக் நேட்டு வாக்கலை நெடுக்க அதனால தான் மிருகங்களுக்கெல்லாம் திரியக்குன்னு பேர் நமக்கெல்லாம் நம்ம இப்படி இருக்கோம் இல்லையா இப்படி வளரோம் குறுக்க வள குறுக்க வளர்கிறது நெடுக்க வளர்கிறது இல்லையா குறுக்க வளர்றதெல்லாம் திரியக்கு நெடுக்க வளர்கிறதெல்லாம் ஊர்த்வக்கு அப்படி சொல்லுவோம் நெடுக்க வளர்கிறது ஆனால் இங்கே அப்படி இல்லை உள்ளுக்குள்ள அந்த பிரகாசம் வந்து குறுக்கு நெடுக்குமா போகிறது தான் உள்ளுக்குள்ள அந்த பிரகாசமானது குறுக்கும் நெடுக்கும் போகிறது இப்போ ஞாபகம் வச்சுங்கோ தத்துவத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு முடியலன்னா இப்படி எல்லாம் தியானம் பண்ண சொல்கிறேன் இதுவே தத்துவம் கிடையாது இதுவே தத்துவம் கிடையாது இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எவ்வளோ என்னத்தையும் ஒன்று ஆப்ஜெக்டிஃபை பண்ணுங்கிற என்ன இருந்துகிட்டே இருக்குது பாருங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதை விட்டுவிடு நீ அது அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் நமக்கு இன்னமோ பண்ணணும் போல் இருக்கே ஏதோ ஒன்று பண்ணணும் போல் இருக்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்கே அப்படின்னா சரி கண்ணை மூடிக்கோங்க சந்தாபய திஸ்வந்தேகாபாதமஸ்தக எல்லாம் சொல்ல வேண்டியதான் அடுத்து திரியகூர்தாதிஷ்மயஸ்தா நீங்க இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா பத்மகோஷப் பிரதீகாசத்தில் முதல்ல சொன்னது சஹசிரசீரிஷன் தேவன்லாம் ஆரம்பிச்சு அனந்தம் அபியம் கவிக்கும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் தியானம் சொல்லலை தத்துவம் சொல்லித் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சக்தி இல்லைன்னு சொன்னால் இங்கே உபாசனை அதனால் பத்மகோஷப் பிரதிகாசத்துலேருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிற வாக்கியங்களெல்லாம் அவன் நல்லா கண்களை மூடிக்கும் ஹிரதயத்தை தியானம் பண்ணு அது தொங்கின்னு இருக்குது அது எட்டு தாமரை இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது அதுக்குள்ளே மூணு நாடி போகிறது அந்த நாடியில் வந்து சுஷும்னா நாடியை வந்து அதுக்கு தான் பிராணாயம் பூரகாரம் ஏஜகம் கும்பகப் பிராணாயமத்தினால அந்த நாடியை சுத்தி பண்ணணும் நாடி சுத்தி பிராணாயம்னே ஒன்று இருக்குது நாடியெல்லாம் சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த சுஷும்னா நாடியில் வந்து நம்ம சக்தியை கொண்டு போய் இதுக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப உபகாரம் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து பண்ணி அங்கே கொண்டு போய் சேத்ரா சௌக்கே சாந்தோ விவர்த்தத்தே பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தில் இதை பற்றி விசேஷமாக சொல்லியிருக்கு இதெல்லாம் கிரமமுக்தி சாதனம் அதுக்கு முன்னாடி சொன்னதில் சத்யோமுக்தி இங்கேயே மோட்சம் இதெல்லாம் என்னென்னா இப்படியே தியானம் பண்ணி இங்கே முடிஞ்சால் இங்கே மோட்சம் இல்லாட்டி பிரம்மலோகத்தில் போய் மோக்ம் அப்படி சொல்லியிருக்குது ஆக தெரியகூர்தம் அதஸ்ஷாஜி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா அது வந்து வியாபிச்சிருக்கு உடம்பு முழுக்க ரஷ்மயனா கிரணங்கள் சரீரம் முழுக்க இருக்குது சாபயத்துவந்தேபாதகே தயமிகா அனியோர்தவஸ்தான் நாடி விசேஷம் இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் சொல்கிறதுக்கும் பொறுமை வேணும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் இவ்வளோ பெரிய மந்திரத்தை சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிகிட்டுருப்போம் அர்த்தம் தெரியாமையே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கும் சந்தாபயத்தி ஸ்வந்தேகம் ஸ்வந்தேகம்னா என்ன அர்த்தம் தன்னுடைய தேகத்தில் ஆபாதத்தல ஆபாதல மஸ்தகா பாதத்தலம்னா என்ன காலு காலு அடிப்பாகும் ஆ பாதத்தலை மஸ்தகா ஆ மஸ்தகா ஆபாதலா சந்தாபய தி ஸ்வந்தேகாபாதத்தல மஸ்தகா அது என்ன பண்ணுறது இந்த சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு சந்தாப்பயத்தி உடம்புக்கு சூட்டை கொடுத்துட்டுருக்கு எத்தனை இருக்கணும் நமக்கு நைன்ட்டி நைன்ட்டி எயிட்டா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் இருக்கணும் அது தான் சம் தாப்பயத்தி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு சம்மக்கு தாப்பயத்தி உடம்புக்கு தேவையான சூட்டை அது கொடுத்து கொண்டு அதனால தான் இந்த ஹீட் யோகாலாம் புத்திஸ்ட் பண்ணுற பாருங்கள் எல்லாம் இங்கிருந்து வந்துட்டு தான் ஹீட் யோகான்னு ஒன்று இருக்குது அதாவது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் அது மடத்தில் இந்த சிஷினா சேர்க்கறதுக்கு அந்த இதுல இல்லை புத்த மதத்தில் வந்து சரியான குளிர் மைனஸுக்கு பக்கம் மைனஸுக்குழே இருக்கும் அதில் என்ன பண்ணுவான் கம்பளியை நினச்சி போட்டுடுவானா உடம்பு கம்பளியை நினச்சி மேலே போட்டுடுவான் இவன் உடம்புலேருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணி பண்ணி அதை காய வைக்கணும் இவன் சீக்கிரம் காய வைக்கிறான்னான் தான் உத்தமமான ஆள் நமக்கு கேட்டாலே ரொம்ப எரிச்சலாகவும் வரும் ரொம்ப கொடு சந்தாபய அது இருக்குது அது யோகசக்தி நம்ம வேணும்னா உடம்புலேருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஹீட்டை வந்து குறைச்சிக்க முடியும் இதெல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கு சந்தாப்பம் இதெல்லாம் பண்ணுறவாலும் இருக்கா பண்ணுறவா இருக்கா நேற்று கூட ஒரு புக்கில் படித்தேன் ஃபாரினர்லாம் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன் இந்த மலை ஏறுறது இருக்கே புத்திஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் தெரியுமா அந்த மலைகள்லாம் ஏறுறது இறங்கிறது நம்மளால் அப்படியெல்லாம் ஏறி இறங்க முடியாது அது பழக்கம் என்ன அந்த குகைகளில் இருந்து போய் போய் அதுக்கெல்லாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க இருக்கட்டும் சந்தாபுமே தெரிஞ்சுக்குவோம் நம்ம என்ன பண்ண முடியும் சந்தாபயத்தி சொந்தேகம் அது மாத்திரம் அதெல்லாம் சாஸ்திரத்தில் என்ன தான் நீ நீர் மேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் என்ன வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம் கந்து உக மதக்கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் நீர்மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் வேறொருவர் காண ஐந்து லோகத்தையும் வே வேறொருவர் காணாமல் வெண்ணுலகத்தில் உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் இருக்கு வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் யாரும் தெரிஞ்சுக்காம சினிமாவில் காணாமல் உலகத்து உலாவலாம் இப்படி வரும் என்ன சொல்லுங்க சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமரி சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே என்ன வேணாலும் பண்ணலாம் அடங்கி பேசாமல் இருந்தால் அதுதான் முடியாது சினமிரக்கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே பாட்டு பாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ இப்படிலாம் கேட்டிருக்கார் தாய்மாரவர் எல்லாம் சந்தாபயத்தை சொந்தேகம் ஆபாதத்தல மஸ்தகா தஸ்ய மத்தியே அந்த இதில் வன்னிசிகா அந்த சுஷும்னா நாடிக்கு நடுவில் மேலே இந்த இங்கே தலைக்கு மேலே அதுக்கு பேர் பிரம்மரந்திரம்னு பேர் சஹசிராராம் புஜாரு சஹசிரார அம்புஜாருடா வியவஸ்திதா வன்னி சிகா அதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிகை போகுமா நுண்மையாக சிஹினா என்னென்னா இந்த ஜுவாலை சிஹான்னு சொல்லுவோம் சிகா அணியோர்த்வா விவஸ்திதா ரொம்ப நுண்மையாக ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு இது போகுமா அந்த சுஷும்னா நாடி அதில் இருக்குங்கிறார் தஸ் மத்தியே இந்த சுஷும்னா நாடிக்குள்ள அந்த ஒரு ஜுவாலை தலை வரைக்கும் போகிறது சொல்றா நீ சரி நீங்க எவ்வாறு சொல்லிட்டு இருக்கீங்களே ஒன்னும் புரியவே மாட்டேங்கிறதே அவரே கேட்குற இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருனா அது எப்படி இருக்கும் அந்த இது அப்படின்னா நீவார வசூக்கவை நீவார நீலத்தோயத மத்தியஸ்தா நீலத்தோயதை நீலத்தோயதன்னா தானே கொடுக்கறது தோயதான்னா ஜலம் கொடுக்கறது தோயம்னா ஜலம் தோயதை நீலத்தோயதன்னு சொன்னால் நீலமயமாக இருக்கிற மேகத்திலேருந்து விழுகிற ஜலம் அந்த ஜலம் விழற போது அங்கே ஒரு மின்னல் வரும் நீலத்தோயதை மத்தியஸ்தாது அது இடையிலேன்னு சொன்னால் ஆகாசம் வித்யுத்துன்னு சொன்னால் மின்னல் வித்யுல்லே அது பிரகாசமாக இருக்குது ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லலை அவர் நீல் அது அது ஒரு இலக்கிய வர்ணனை நீல தோத்யுல்லே பாஸ்வரா உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு போடுறதுங்கிற இட மென்மையாக சுஷும் நாடியில் ஒரு ஒரு அழகாக ஒரு ரேக மாதிரி வன்னி சிகான்னு சொல்கிறே அது என்னன்னு கேட்டால் மழை பெய்கிற போது ஆகாசத்தில் பார்க்குற மின்னல் மாதிரி அதுங்கிறார் வித்யுல்லே கேபாஸ்வரா வேதத்தில் வந்து இன்னொரு இடத்துல கடோப நிஷத்தில் மின்னலையும் கண்ணை அமைக்கிறதையும் சேர்த்து தியானம் பண்ணு சொல்லியிருக்கு கேனோ உபனத்தில் கடைசியில் இருக்குது மின்னலை வித்யுத்ததா இதீன் இத்தீன்ய மீமிஷதா இத்தியதி தெய்வத்தம் இது அதிதெய்வம் அத்தியாத்மம் அந்த மின்னலுங்கிறது அதிதெய்வத்தம் இங்கே இங்கே இருக்கிற பிரகாஷம் செய்தன் இது அந்த பாவனா பண்ணக்கூடிய அந்த ஜாலமாலா அது வந்து அத்தியாத்மம் இது ரெண்டையும் நினச்சி தியானம் பண்ணு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு நல்ல அருமையான மெடிடேஷன் இது ஒழுங்காக தெரியும் அது வித்யுல்லே நீவாரவசூ நீவாரங்கிறது ஒரு தான்யம் நெல் அது மொனை மாதிரி இருக்குமா அந்த நெல்லோட மொனை இருக்கே அது ஒரு டைப் ஆஃப் ஒரு தான்யம் அதோட மொனை இருக்கு நீவாரசூகவத் தன்வி பீதாபாஸ்வத்யநூபமா நீவாரபீஜசிய சூகம் தீர்கபும் எதா தனுபவதி தத்வது இயம் தன்வி சூஷ்மா பீதாபாஸ்வத்தி அனுபமா இது மஞ்ச கலராக இருக்குமா சௌரியமாக ஒரு படித்து பாருங்கள் பீத்தவர்னா என்னென்ன பீதா பாஸ்வதி பீதா பாஸ்வத்தின்னா கொஞ்சம் மஞ்ச கலராக இருக்கும்னு தெரியும் பீதாபாஸ்வத்தி நானே இப்போ தான் இதெல்லாம் முன்னாடி படிச்சுருந்தா நான் இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லியிருக்கலாம் நாங்களே இப்போ தான் இதெல்லாம் ஏன்னா இத்தனை அந்த உபரிஷத்துக்குலாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் பிருகதாரணிகம் பார்த்தாச்சு சாந்தோக்கியமெல்லாம் பெரிய பெரிய உபநிஷத்துலாம் பார்த்தாச்சு இந்த உபரிஷத்துக்கு யாரும் சொல்லித்தரதும் இல்லை பழக்கத்துலேயும் இல்லை சரி பார்ப்போம் சொல்லி உங்களை ஒரு ட்ரெயலாக வச்சுணுட்டேன் நான்தான் கிடைச்ச நாங்கள் தான் கிடைச்சோங்க கேட்காமையோ அது நல்லது நீவாரசு கன்வி பீதாபாஸ் இது நிறைய பண்ணணும் இன்னும் நிறைய விசாரம் பண்ணணும் இது பீதாபாஸ்வத்தி அனுபமாக அது உண்மையாக இந்த மாதிரி தியானமெல்லாம் யாருமே சொல்கிறது இல்லை ஏன்னால் பழக்கத்தில் போயிடுத்து நிறைய கிரகஸ்தாஸ்மத்திலாம் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு கிராமங்கள்லாம் நிறைய விராடு உபாசனெலாம் இருக்குது அதெல்லாம் இப்போவே எத்தனை பேர் பண்ணுறா தெரியல ஏன்னா கிராமத்துலேயும் டிவி வந்துடுச்சு என்ன பண்ணுறது எங்கே வந்தால் எங்கள் சர்வ வியாபியாக இருக்குது அதனால என்ன பண்ணுறது அவருக்கு என்னென்னா போரும் பண்ணிவிட்டு இதை பார்த்துட்டு இருப்போம் நீவாரமாக சூக்கவதாவது தண்ணியாவது கீதா பாஸ்வரத்தி அனுபவமாகாது அதனால் தி தி மத்திய பரமாத் விரசிவரிசேந்திர பரமஸ்வராட் தியாக மத்தியே பரமாத்மா வவஸ்திதிலிருந்து நன்னா தெரியுது இந்த புருஷ இந்த நாராயணசூக்தத்தில் ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று டைரக்டா சைதன்யத்தை புரிஞ்சுக்கிறது இன்னொன்று சைதன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கு சைதன்யத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான சக்தியை உண்டு பண்ணுறதுக்கு ஷரீரத்துக்குள்ளேயே அற்புதமான ஒரு கிரமத்தியானம் சொல்லியிருக்கு அந்த சரீரத்துக்குள்ளே பண்ணக்கூடிய தியானத்துக்கும் வெளிலேயும் சம்பந்தம் வச்சு அற்புதமான ஒரு தியானக் கிரமம் உபதேசம் பண்ணியிருக்கு அந்த ஜுவலை இங்கே முடிகிறபோது இங்கே இருக்காராம் பரமாத்மா விவஸ்திதா இருக்காரப்பா சேந்திர யோனி யத்ராசௌகே சாந்தோ விவர்த்தத்தை விபோஷிய சீர்ஷக பாலை பூரித் அக்னௌ பிரதி எல்லாம் சொன்னோமே அதே இதில் வேற கிரமம் இப்போ இங்கேயே இருக்கார்னு சொல்லிடுது இங்கேயோ போகிறதெல்லாம் சொல்லலை தசியா இங்கே முன்னாடியே வந்தது பாருங்க அந்த வாக்கியம் அதாவது தஸ்ய மத்தியே வன்னி சிஹான்னு சொல்லித் இங்கே முடிக்கிற போது என்ன சொல்கிறது தஸ்யா ஷிகா மத்தியே ஷிஹானா குடுமி இல்லை ஷிஹான்னா குடுமி இல்லை குடுமிகிட்ட தான் இந்த கிட்டத்தட்ட வருது அதுவும் ஆனால் அது ஷிஹான்னு சொன்னால் செகை அடிக்கிறதும்பாம் ஊரில் என்ன கேட்டிருக்கலாம் இந்த அக்னியோட செகை அடிக்கிறதுன்னு சொன்னேன் இப்போ ஹோமம் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த செகை அடிக்கிறதும்பாம் காளிதாசனே தீபசிஹா காளிதாசான்னு காளிதாசன் ஒரு ஃபேமஸ் காளிதாசனுடைய பெருமையை பற்றி சொல்கிற போதே காளிதாசன் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறதுல காளிதாசனுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது உபமா காளிதாசா அந்த காளிதாச சொல்கிறபோது தீபசிஹான்னு சொல்லுவார் தீபசிஹா காளிதாசா காளிதாசன்னு ஒரு விசேஷமான பேர் எதுனால் தீபசிஹா காளிதாசான்னு சொன்னால் அந்த ஹிந்துமதி ஸ்வயம்பரம் நடக்கும் இந்துமதியை தான் இவன் கல்யாணம் பண்ணிப்பான் அஜன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற போது அந்த இந்துமதி வந்து ஸ்வயரத்தில் ஒரு அப்படி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ராஜாக்கனாக உட்கார்ந்துருப்பாள் வரும்போது ஒரு பக்கமும் ரெண்டு பக்கம் வச்சோங்குடே இப்படி உட்காந்துருப்பா வரிசையாக அந்த மாதிரியே இல்லை மறந்து போயிடுத்துது உட்கார்ந்துருக்கிற போது ஒரு ஒருத்தட்டையும் அந்த தோழி சொல்லுவோம் இவர் இந்த ராஜா இவர் இன்னெல்லாம் இருக்குது அருமை பெருமை புகழெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாள் இவன் என்ன பண்ணுவாள் ஒரு ராஜாவும் கேட்ட அடுத்த ராஜா கிட்டே போவானோம் நிற்போம் மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி இருக்கிற போது இந்த ராஜா மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வர்ணிப்பான் அது எப்படி இருக்குதுன்னா இந்த மாடி வீடுகள்லாம் இருக்குது இல்லையா மாடி வீடுகள்லாம் இருக்குது அந்த மாடி வீடுகள் இருக்கிற போது விளக்கு எடுத்துன்னு போகிறபோது அந்த மாடியில் போகிறபோது அந்த அந்த மாடி அந்த ஏரியா முழுக்க பிரகாசமாக இருக்கும் அடுத்த இதுக்கு போனோன்னா இந்த பிரகாசம் போயிடும் அது இந்துமதி வந்து நிற்கிற போது மூஞ்சி அப்படி இருந்தான் பிரகாசம் இருந்தான் அந்த பக்கம் போனோன்னே இட்டி போய்ட்டான் இந்த எக்ஸாம்பிள் யாருமே சொல்லலை அதனால் அதுக்கு பேர் தீப அதுவும் அந்த சிக தான் தீபசிஹா காளிதாசா பேர் எப்படிலாம் யோசிச்சுருக்கான் பாருங்கள் அதுதான் அனுக்கிறோம் கவி பரமாத்மா விவஸ்திதா அதுவே பிரம்மன் ச பிரம்ம சிவஹ ச ஹரிஹி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் ஒரு விஷயம் சும்மா சொல்லி வைக்கிறேன் வைஷ்ணவா வந்து ஹரிஹிங்கிறது போடக்கூடாதும்பா சப்ரம் ஹிவ சேந்திர சோக்ஷரமஸ்வராட் ஏன்னா பரமாத்மா தான் ஹரி மீட்டரும் சரி வர மாட்டேங்கிறது மீட்டர் எல்லாத்துலேயும் சரியாக வந்தது ஒன்று ஹரி எடுக்கணும் ரெண்டு சிவன் எடுக்கணும் எடுத்தால் தான் மீட்டர் சரியாக வரும் சைவனாக இருந்தால் என்ன பண்ணுவான் சப்ரம் ஹசரி சேந்திரன்னு சொல்லிவிடுவான் வைஷ்டவாடாக இருந்தால் சப்ரம்ம சசிவஸ் சேந்திர இப்படி சொல்லி பாருங்க மீட்ரு வந்து கீத சொல்ற மாதிரி சொன்னால் தான் புரியும் அப்படி சொன்னால் சரியாக வரும் சஹரி இலடி சசிவா ஏதோ ரெண்டுல ஒன்று ரிமூவ் பண்ணால் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக செண்டை பண்ணிருக்காங்க நடந்துட்டு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது சுவாரஸ்யம் அது அதனால் வந்து நம்ம என்ன பண்ண நம்ம ஸ்மார்த்தனாச்சே அல்ல ச பிரி வரி இன்னும் எதாவது ரெண்டு இருந்தாலும் சேர்த்து கோப்போம் வந்து தொம் பிரம்மாத்வம் விஷ்ணுஸ்தவம் ருத்ரஸ்தம் இந்திரஸ்தம் அக்னிஸ்தவம் வாயுஸ்தம் சூரியஸ்தவம் சந்திரமாஸ்தவம் பிரம்மபூர்பு வஸ்வரோ சோக்ஷரா பரமஸ்வரா ஆகையனால இது முடிஞ்சது இப்போ என்னென்னா இப்போ ஹிரதய மண்டலத்தில் சொல்லியாச்சு இந்த ஹிரதய மண்டலத்தில் இருக்கிறவன் தான் ஆகாசத்துலையும் இருக்கான் ஆதித்யோவன் மண்டலந்தபதி அடுத்த மந்திரம் நாராயண சுத்தம் சமாப்தம் ஓம்